எல்லாமல்ல இடைய திருவுருளை சிறை மேற்கொண்டு நம்முடைய பிற்பகல் வீழ்ச்சிய பொழுது தொடங்கிறது இதை ஏற்றுப்போற்றுகின்ற அருமை குடும்பங்கள் தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள் எல்லோரும் எல்லா நலன் மனதும் பெற்று வீடு ஓடி வாட வேண்டும் என்று எல்லாம் அல்ல பெருமானி வணங்கி நம்முடைய பன்னீர் திருமண மன்றம் நூத்தி எவ்வளவு இருபத்தி நூற்றி நடத்தி நூத்தி வேள்வியில் அதை நிறைவு செய்ய இருக்கிறார்கள் அல்லவர்கள் ஆக இந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த அருமைப்பாட்டு நடத்துகிறார்கள் நான் காலையில் குறிப்பிட்டது போல அந்த நாள்களுடைய வரலாற்றில் எப்படி முக்கியமோ நால்வர்கள் அதுபோல இங்கும் அந்த நால்வர்கள் முக்கியமாக இருந்து இதை நடத்துகிறார்கள் அந்த அருமை செல்வர்கள் அந்த நான்கு பேருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து நம்முடைய ஓதா அமைப்புகள் மற்றும் திருவண்ணாமலை மற்ற இடங்களில் வந்திருக்கின்ற பெரியவர்கள் பந்துட்டி எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னதற்கு அந்த அடியவிரலை சொல்லுகிறார் நான் காலையில் குறிப்பிட்டது போல இந்த அப்பால் என்ற ஒரு சொல் திருத்தந்த தொகையில் வந்த சொல்லுக்கு ரொம்ப அழகாக விரிவுரை ஆற்றி இருக்கிறார் நம்முடைய சேக்கிரார் பெருமாள் அவர் தந்த விளக்கம் இல்லையானால் இந்த மாதிரி உரையெல்லாம் செய்ய மாட்டோம்ல மூவேந்தரு தமிழ் வழங்கும் நாட்டுக்கு அப்பால் அப்பாலுங்கிறது அவரே ஒரு சொல்றார் அப்ப மூவேந்த தமிழ் வழங்குகிற நாடு எது நம்முடைய தென் இந்திய நாடு இதற்கு அப்பா இதற்கு அப்பால்ன்னு சொன்னா வடபுலத்துல பார்க்க போனா இமயமலை வரைக்கும் இந்தியாவில் தென்புலத்தில் பார்க்க சொன்னா நம்மோட கொஞ்சம் ஒட்டி இருக்கிற இலங்கை மாநகர் இது இனி இந்த கிழக்கு மேற்கு பார்க்க போனீங்கன்னா அமெரிக்கா எல்லாம் எல்லா நலங்களும் அப்போ இந்த தமிழ் வழங்குக்கு நாட்டுக்கு அப்பால் எந்த நாடுகள் இருந்தாலும் அந்த நாடு அப்பால் ஆன நாடு அப்பால் முதல் அடிசார் அதனால தமிழ் வழங்குகிற மாநிலத்தில் அல்லாமல் வேறு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பெருமானுக்கு அடியவராயிருந்தால் அவர்கள் எல்லாம் இங்கே இதில் அடக்கம் என்று சொன்னார் ஒன்று இனி நாவைந்த திரு தொகையில் கூறும் தொண்டலத்து முன்னும் பின்னும் திருத்தொகை பாடியவர் யார் சுந்தர அவர் காலம் என்ன எட்டாம் நூற்றாண்டு அந்த காலத்துக்கு முன்னும் பின்னும் அப்ப எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னே நீங்க கீமோ கிமோ இதெல்லாம் சொல்றீங்களே அந்த ஆண்டுல இப்ப எட்டாம் நூற்றாண்டுக்கு பின்னே இப்ப இருபதாம் நூற்றாண்டு வந்துட்டு சரிங்களா இன்னும் பின்னே வர இருக்கின்றன இந்த காலத்துக்கு பின்னும் எனவே அப்பால் என்பதற்கு அந்த நாட்டுக்கு அப்பாலும் அவருடைய காலத்துக்கு அப்பால் என்று வரிசை இப்படி அப்பாலும் இருக்கின்ற அறிவுரை யார் யாரோ அவர்கள் அடம்பு தும்பை புதிய மதி நதிய பொருந்தவைத்த பெருமான் திருச்சடையில கங்கை மட்டுமா இருக்கு மதியம் இருக்கிறது பல மலர்கள் இருக்கின்றன எல்லாமும் சேர்ந்து வைத்திருக்கின்ற பெருமான் அப்படி சேவேந்து வெல் கொடியான் சே வேந்துவெல்கொடியான் சே என்றால் பெற்றம் நம்ம சே அப்படின்னு உச்சரிப்பு சே என்று சொல்லிவிட்டால் ஒரே ஒரு அழுத்து அதுக்கு பெற்றம் அதாவது காளை என்று பெயர் தொழிலாப்பிய காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு இப்ப சேற்றங்கிற பொருள் இப்ப யாரும் அது மாதிரி பாடலாம் பாடல ஆனா இவர் பாடுகிறார் சே வேந்துவெல்கொடியான் அந்த விடை கொடியை வைத்திருக்கின்ற பெருமான் அவன் அடிச்சார்ந்தார்கள் செப்பிய அப்பாலும் அடிச்சார் இந்த அப்பால் என்பதற்கு அடியேன் காணுகிற உரை இந்த தமிழ்நாட்டுக்கு அப்பாலும் சுந்தர காலத்துக்கு முன்னும் பெண்ணும் என்று அருமையா சொல்லி அவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று சொன்னார் நாம் அவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று சொல்லி இந்த காண்டம் முடிவதனால அதற்கு சுந்தரருடைய வணக்கம் செத்தார்தம் புறமறித்த சிலையார் முப்புறத்தெரித்த பெருமாள் செல்வ திருமுருகன் பூண்டீனில் செல்லும் போதில் முன்னருகன் இப்பவும் திருமுருகன் செல்லும் போதில் கவர்ந்து கொண்ட தொகுதி நிதியின் பரப்பெல்லாம் சுமந்து கொண்டு அப்ப என்ன பண்ணார்னா சேரமான பெருமாள் வாங்கி வந்த பொருளை எல்லாம் பூதகணங்களை விடுத்து எல்லாம் வாங்க சொன்னார் அப்படி வாங்கிய பொருளை மீண்டும் என்ன பண்ணார் என்ன சும்மா வாங்க சும்மா ஒரு ஒப்புக்குானே தவிர ஒன்னு அவரே திரதர்கள் அல்ல அதனால அந்த பரப்பெல்லாம் சுமந்து கொண்டு சிவசிவா சிவசிவன்னு சொன்னாலே அதுக்கு விளையாங்க சுமந்து கொண்டு வகுப்புல என்னாலே புரிஞ்சுக்குவாங்க அது எட்டு ஆண்டு ஆயி போச்சு எட்டு எண்பத்தெட்டுன்னா பனிரெண்டாண்டு ஓடி போயிடுச்சு பிளாங்க அதுல சற்றார்தம் புறமறித்த சிலையார் செல்வ திருமுருகன் பூண்டியனில் செல்லும் போதில் கற்காரும் சிலைவேடர் கவர்ந்து கொண்ட தொகுதிநிதியின் முதல் அந்த பொருளையெல்லாம் அந்த போதை விட்டு கவரச் சொன்னார் கவர்ந்த பிறகு மீண்டும் என்னன்னாரு எல்லாரும் எடுத்துக்கொண்டு போய் திருவாரூர்ல கொடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு அந்த பரப்பெல்லாம் பாகம் முதற்கனவே உடல் செல்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பூதகணங்கள் வேடுவராக இருந்த அந்த பொருளை வாங்கி கொண்டதோ இப்ப மீண்டும் அந்த வேடுவராக நிலை மாறி அந்த பூதகணங்களே சுமந்து கொண்டு வருது எங்கே திருவாரூருக்கு இவர் போறாருன்னா திருவாரூர் போகும்போது பின்னால வந்து செல்லம் வருது கூடவே வருது அவரே கொடுத்து விட்டார் அந்த பூதகணங்கள் செல்ல இவர் அருமையா அந்த பொருளை எடுத்துக்கொண்டு திருவாரூர் போராடா அப்படி சொல்லுகின்றபடியான யாரு பெரு சுந்தரமுரு சுவாமிகள் பாகம் பூத முதற்கனமிய உடன் செல்ல முடியா பேறு பெற்றார் இப்படி எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்த பெரியவர் சரிய பதினெட்டாவது ஆண்டிலே திருவஞ்சைக்களத்தில் இருந்து வெள்ளையானை வர அங்கிருந்து மேலே சென்று பெருமானை அடைந்தார் இப்படி எல்லாம் வாழ்ந்த பெருமானியார் சுந்தரர் அவருடைய திருவடிகளை வணங்குகிறேன் கடல் பரவ அடியேன் முன்னை பிறவீனில் செய்த தவம் அந்த சுந்தரமூர் சாமியில வணங்குவதற்கு இருக்கு பாருங்க அந்த தவம் எனக்கு பெரிய தவமா இதுமா என்ன தவம் செய்தனோ தெரியல அவருடைய திருவடியை வணங்கும்படியான பெயர் பெறுகிறேன் என்று கேட்கிறார் அவ்வளவு பெரியதவ வாழ்கிறார் காரணம் என்னன்னு இந்த முல் வந்தது என்று சொன்னால் அதற்கு மூலம் திருத்தொண்ட தொகைதான் அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய வகைநூல் அந்த இரண்டையும் திறமையொண்டுதான் இந்த நூல் விரிநூலாக செய்கிறார் அப்ப தொகைநூல் திருத்தொண்ட தொகை வகைநூல் திருத்தொண்டுவந்தாதே விரிநூல் பெரியபுராணம் இதுதான் தொல்லாபத்தில் சொல்லப்படுது தருகன நூலை என்ன தரணும் தொகுத்து பிறகு வகுத்து கொடுத்து அவரை விரித்து கொடுக்கணும் அது பாங்கு இந்த மாதிரி சொல்லுகின்ற பாங்கினை நமக்கு பெற்றுக்கிறது என்றால் இன்னைக்கு பெரிய பிராணம் ஒன்றுதான் தொகை திருத்தொண்ட தொகையால் பகை திருத்தொண்ட திருவந்தாதியால் விரி பெரிய பிராணம் அமைஞ்சிருக்க அறிவிப்பாடு இந்த ஒரே ஒரு ஒப்பற்ற நூலுக்கு தான் கிடைக்கிறது மற்ற எந்த நூலும் தொகை வகை விரிவாங்க மூச்சு பெரிய நன்னூலாரு கூட தொல்லாபி என்று பாத்துல அந்த தொகை வகையில சொல்ல முடியாது தொல்லாபியம் தொல்லாபியா நூல் நன்னூல் ஒட்டிதினாலும் கூட அப்படியெல்லாம் சொல்ல முடியும் எனவே இவ்வாறு எல்லாம் அந்த அப்பாறு அடிச்சார் வணக்கம் செய்தார் இனி பூசலார்